வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி பதிமூன்றாவது செய்திச் சேவை மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி மாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் ஐ என் எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு விதிகளை மீறி அந்நிய முதலீடுகளை பெற்றுத்தந்த வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் கைது செய்யப்பட்டுள்ளார் போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்தும் வகையில் சிக்கன நடவடிக்கையை துரிதப்படுத்தியுள்ள அதிகாரிகள் ஆறு மாதத்துக்கு மேல் பணிக்கு வராமல் உள்ள மூவாயிரத்தி பேரை பணி செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது குடிமராமத்து பணிகளை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தமிழக நீர்நிலைகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நேற்று காலமான காஞ்சி சங்கரமட மதாதிபதி ஜெயேந்திரரின் உடல் இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள மகா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் உள்ள ஐநூறு பள்ளிகளில் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நவீன ஆய்வகம் அமைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெளிமாநிலங்களில் படிக்கின்ற சூழலில் அவர்களுக்கான முழு பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என தமாக தலைவர் ஜே கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் கும்பகோணம் மகாமக குளத்தில் இன்று மாசி மக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது நீதிமன்ற உத்தரவை மீறி தமிழகத்தில் பள்ளிகளின் வாசலில் புகையிலை பொருட்கள் விற்பனை நடக்கிறது என்று இந்திய நுகர்வோர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்திய செய்திகள் தனியார் நிறுவனங்கள் மூலம் செயற்கைக்கோள் தயாரிக்கும் பணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தின் இயக்குநர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இனி மின்சார காரில் பயணம் செய்வதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய சட்டம் அமலாக உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் தெரிவித்துள்ளார் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாலர் ஆதார் அடையாள அட்டை திட்டம் அறிமுகம் செய்யப்பட என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளாலும் ஒப்புக் கொள்ளப்பட்ட கடல்சார் விதிகளை மாற்ற யாருக்கும் உரிமையில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் நடந்து சென்ற பள்ளி குழந்தைகள் ஒன்பது பேர் மீது விபத்தை ஏற்படுத்திய பாஜக தலைவர் மனோஜ் பைதா போலீசில் நேற்று சரணடைந்தார் நீட் மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு வயது வரம்பு விதிமுறைகளை சிபிஎஸ்இ வகுத்திருந்தது இதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது ரசாயன குண்டு தயாரிக்க சிரியாவுக்கு வடகொரியா மூலப்பொருட்கள் வழங்குவதாக ஐ நா குற்றம் சாட்டியுள்ளது போரால் சீரழிந்த ஆப்கானிஸ்தானில் அமைதியை கொண்டு வருவதற்காக இந்தியா அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகள் நான்காவது முறையாக முத்தரப்பு கூட்டத்தை நடத்தியுள்ளன தென்கொரியாவில் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தென்கொரிய முன்னாள் அதிபர் பார்க் கியூன் ஹைக்கு முப்பது ஆண்டு சிறை தண்டனை விதிக்குமாறு அந்த நாட்டு நீதிமன்றத்திடம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோரியுள்ளனர் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப்பின் இளைய சகோதரரும் பஞ்சாப் மாகாண முதல்வருமான ஷாபாஸ் ஷெரீப் பதவியேற்றுள்ளார் புளோரிடா பள்ளி தாக்குதலின் போது தான் அங்கு இருந்திருந்தால் கையில் துப்பாக்கி இல்லாவிட்டால் கூட மாணவர்களை போராடி போராடியிருப்பேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள மிலன் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பதினாறு நாடுகளின் கடற்படை ஒத்திகையில் கலந்து கொள்ளுமாறு இந்தியா விடுத்த அழைப்பை மாலத்தீவு நிராகரித்துவிட்டது நடப்பாண்டில் உலக அளவில் கச்சா எண்ணெய் சந்தை சமநிலை பெறும் என கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஓபெக் தெரிவித்துள்ளது பி பணம் பத்து லட்சத்துக்கு மேல் எடுக்க ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என பி எப் நிறுவனம் தெரிவித்துள்ளது வரத்துக்குறைவால் அரிசி விலை ஏறுமுகமாகவே இருக்கும் என ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரிட்டனைச் சேர்ந்த உயர்வகை மோட்டார் சைக்கிள் தயாரிப்பாளரான ட்ரயம்ப் நிறுவனம் இந்தியாவில் தனது புகழ்பெற்ற போனேவில் ஸ்பீட் மாஸ்டர் ரக மோட்டார் சைக்கிளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் விலை சுமார் பதினோரு லட்சங்கள் ஆகும் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுடன் ஒருநாள் போட்டி தொடர்க இந்திய மகளிர் அணிக்கு மிதாலிராஜ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் பயிற்சி ஆட்டம் ஒன்றில் ஆப்கானிஸ்தானிடம் வெஸ்ட் இண்டீஸ் அணி பரிதாபமாக தோல்வியடைந்தது சர்வதேச கிரிக்கெட்டில் இளம் கேப்டன் என்ற சாதனையை ஆப்கானிஸ்தானின் பத்தொன்பது வயது ஸ்பின்னர் ரஷீத் கான் பெற்றுள்ளார் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவின் ராஜேந்தர் குமார் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் திரைச்செய்திகள் தமிழில் வீரமாதேவி என்ற படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறார் சனி லியோன் வி சி வடிவடையான் படமாக இந்த படம் உருவாகி வருகிறது இப்படத்திற்காக வாழ்வீச்சு குதிரையேற்றம் உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொள்வதோடு தமிழும் கற்று வருவதாக அறிவித்துள்ளார் சனிலியோன் கிருஷ்ணார்ஜுனா யுத்தம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் பிரபல தெலுங்கு நடிகர் நானி அனுபமா பரமேஸ்வரன் நாயகியாக நடிக்கும் இந்த படத்திற்கு ஹிப் ஹாப் தமிழா ஆதி இசையமைக்கிறார் இப்படம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வெளியாகிறது ரஜினிகாந்த் நடித்துள்ள காலா படத்தின் டீசர் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியாகும் என அந்த படத்தை தயாரித்து வரும் தனுஷ் ஏற்கனவே அறிவித்துள்ளார் ஆனால் தற்போது முப்பது நொடிகள் டீசர் லீக் ஆகி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது பார்த்திபன் இயக்கும் உள்ளே வெளியே படத்தின் இரண்டாம் பாகத்தில் சமுத்திர நடிக்க இருக்கிறார் பொதுவாக பார்த்திபன் இயக்கும் படங்களில் அவரேதான் ஹீரோவாக நடிப்பார் ஆனால் இந்த முறை சமுத்திர ஹீரோவாக நடிக்க வைக்க இருக்கிறார் இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்கு ஒரு சவால் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்யமடக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நன்றினை டாட் ஓ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்